என்னங்க சொன்னதான் பணம் இருக்கு ஆயிரம் குடுத்திருந்த இங்க தானே இருந்தாரு யாரு முண்டாஸ் கட்டிட்டு வேட்டு கிட்ட அவனா ஆமா ஐயோ யோ என் படத்துக்கு காஸ்டியூம் வச்சு வண்டியில போட்டு ஷூட்டிங் கம்மிச்சான காலையில என்ன yeah, கா நினச்சுட்டீங்கப்பாது ஒரு நல்ல கதை சொல்லு அடுத்த படமா என்னோட சொந்த படமே இப்பதான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கேன் நானே கதை வசன தயாரிப்பு நெஜா போட்டோகிராபி பாடல்கள் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு இவ்வளவு கூட நானே ஒட்டுறேன் சார் இல்லையா நல்ல புரட்சியான திட்டம் சார் எந்த புரட்சியெல்லாம் தியேட்டர்ல யாருக்குமே டிக்கெட் கிடையாது அப்புறம் எல்லாருக்கும் இன்னொரு வெளியூர்ல இருந்து லாரியில ஜனங்கள்லாம் கூட்டு வந்துருவேன் முழு படம் பாக்குறவங்களுக்கு ஆளுக்கு இருபது ரூபா பேட்டா மூணு வேலை சாப்பாடு லாரில அழிச்சிட்டு வருங்க ஆமா ஆக்சிடன்ட் குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆனா அதான் எண்ணி பாக்க கூடாது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் அதெல்லாம் ஒரு நல்ல கதையே சொல்லியா எதுக்கு சார் சினிமாக்கு கதை அணில் எலி ஓனா கரப்பு இதெல்லாம் வச்சு எடுங்க நல்லா ஓடும் எப்படி பழக்கிறது காக்கா பிடிச்சிங்க அருமையான படம் பண்ணலாம் யார பஞ்ச தந்திரத்துல இருந்து ஒரு தந்தரத்தை உரி விடுவோம் சார் அங்கதான் இன்னும் யாரும் கைய வைக்கல காக்கா தான் ஹீரோ காக்கா மான் நம்ம கோவிந்தங்கிட்ட இருக்கு நல்ல விதியா காட்டும் காக்கா ஹீரோ மான் ஹீரோயின் இளையராஜா மியூசிக் ஐயா இந்த படத்துக்கு ஒரு மான் வயசுக்கு வந்து விட்டது அருமையான குடும்ப கதைங்க அது வழக்கமா காட்டிலேயே இருக்கிற மான் சினிமா நடிக்கிற ஆசைல நாட்டுக்கு வந்துருது அத ஒரு பண்ணி ஏமாத்தி கற்பழிச்சிருது நடுவில் ரெண்டு பைட்டு ஒரு ஸ்டாங் ஐட்டம்லாம் இருக்குதான் நேரம் இந்த மான் அழுதுனே கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு அங்க என்ன கோர்ட்ல ஜட்ஜி யாரு யான வக்கீல கரடி சூப்பர் இதெல்லாம் சரிப்பட்டு வராது வருஷம் எரும மாட்டுச்சு படம் எடுக்க சொல்ல நானும் எடுத்தேன் லொகேஷனுக்கு போனோம் இரவு மாட்டுக்கு குட்டையில படுத்துட்டு கலந்து வரமாட்டேன் ஆமா அந்த எரும மாட்டுக்கு நூறு ரூபாய்க்கு வைக்கல் வாங்கி போறேன் சொல்லி ஏமாத்திட்டீங்களா அது குட்டையில படுத்துக்க உங்க பக்கத்துலயே வந்து படுத்துக்கோ சரியா நம்ம விஷயத்துக்கு வா உங்க விஷயம் தான் தெரியுமே ஆறு படம் எடுத்தீங்க நாலு ஊத்திக்குச்சு அதையே சொல்லி அதையா அதனால சார் தட்டல வெத்தல பாக்கு கலர் கலரா மாத்திர எல்லாத்தையும் போட்டுக்க கதைய ஒழுங்கா சொல்லு கதை கட்ட கட்ட கழுத முதல்ல ப்ரொடியூசர் வீட்டுல ஏதாவது பணத்தை கழிக்க வெட்டிருக்கு பிரமாதமா இருக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க ராஜா ராணி டைப்ல கதை சொல்லு ராஜா டைப்ல ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்க நல்லா இல்ல வேற கதை சொல்லட்டுமா வேற ஊர்ல வேற ஒரு ராஜா இருக்கமா இருக்கியா எனக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் அது வேணா சார் பிரம்மாண்டமா தயாரிக்கிறீங்களா ஒரு ஊர்ல நூறு சகோதரர்கள் அஞ்சு கசன் பிரதர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஆகவே மாட்டேங்கிறது பயங்கர ஃபைட்டு ஒரு நாளைக்கு அவங்க ஒரு ஜூதாட்ட கிழக்கு போறாங்க இது கதை என்னோட ஓன் தாட்டுங்க நானும் என்னோட அஸ்டன்ட் நேற்று ராத்திரி ஓட்டல்ல ரூம் போட்டு ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் ஃபுல்லா எழுதினங்க ஒரு வருஷம் நம்ம தானே மகாபாரத படம் அடுத்தோம் நீதான கதை வசதம் எழுதுன செலவு ஜாஸ்தியா கதை பாத்துக்க பாது ஐடியா கொடுத்தேன் பஞ்ச பண்டிகை பேரா மூணு பேரா கொறைச்சிக்க சொன்னேன் கிழிச்சுட்டாங்க பத்திரிகையில நாம நீடா ஆரம்பத்திலேயே பட்ஜெட் படம் ஏரியாவது கொறையா நீங்க நான் என்ன பண்றது முதல்ல ஹீரோயின் ட்ரெஸ்ஸை குறைச்சேன் அப்புறம் ஹீரோயின்னு கல்லையே காட்டிலேயே சார் உங்க என்ன எனக்கு புரிஞ்சு போச்சு படத்தை செலவச்சு வாங்கி கட்டி போட்டுவா எங்கிட்ட ஒரு குரங்கு இருக்கு குட் மார்னிங் சொல்லிச்சு கையில சிகரெட் வச்சுட்டு என்ன அருமையா தமிழுக்கு தெரியுமா வால் வழியா புகை வருது சார் அந்த படத்தின் இடைவேளையில அந்த வால்ல புகையிலேயே காட்டலாம் வேற யாரும் இல்லப்பா அவரு கூட பிறந்த அல்ல பேரு உங்க அண்ணனா ஜாடு தெரியுதுன்னா தெரியாதா சார் அதாவது ஆம்பளிய பொம்பளையா மாத்துறது பொம்பளைய ஆம்பளியா மாத்துறது அதனால அவரது ராமாயணத்தை உல்டா பண்ணலாம் நம்ம கையில உடுங்க அதை பத்தி வணக்கம் சார் ராம என்ன சார் ஏகலவனோட டிஸ்கஷன் எனக்கு தெரியாம அடுத்த படமா உனக்கு தெரியாது பேசுற உங்களுக்கு அதிர்ஷ்டம் சார் உள்ளயும் வெள்ளியெந்தும் ஆமா சார் அடுத்த படத்தோட கதை என்ன ராமாயணம் நீதான் சீத்த ராமரா யாரு சீத்தையோட புருஷன் அதெல்லாம் நாங்க உல்டா பண்ணவே மாட்டோம் ராமரா நடிக்க போறது யாருன்னு கேட்ட யாரு சார் நம்ம வந்து இந்த பரதெல்லாம் நடிச்சாரு அவரை வேணா ராமரா போட்டுக்கலாமா சார் நல்லா இருக்கும் சார் என்ன சார் இப்ப ராமாயணத்தை ஜாலியா இருக்கும் சீத்துக்கு யாரு புருஷா இருக்க முடியுமா விளையாடுறியா அவர வால்மீகி நம்ம கையில வந்துருவாரு நம்ம கம்பர் கம்பர் அவர் மேல கோயாரு அங்கயும் ஒரே புருஷன் இந்த அம்மா வெத்தல பாக்கு ப்ரொடியூசர் சாப்பிடு அதுல புதுசா ஒரு ஐட்டம் சாப்பிடுல எங்க வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சிகிட்டு இருந்தா தானே அன்னைக்கு பாத்திரம் தேய்க்கும் போது ரசம் சம்ப கொண்டு போயிட்டு அது ஒண்ணுதாம என் மாமியார் ஞாபக அரசு குடுத்துடுமா என்ன தத்து புத்திர பேசிக்கிட்டு இருக்கிய இந்த மூட்டுக்கு ஸ்டார் ஹீரோயின் செப்பாடி இல்லையா பரவாயில்ல அடையாளம் தெரியாம சொல்றாங்க பேட்டி கொடுத்துருந்தாங்களே எனக்கு பிடிச்ச பாத்திரம் தானா சார் ஸ்ட்ராபெரிங்கே வந்தேன் இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன் பாஸ்கோ ஆம்பள பசங்க படிக்கிற பள்ளி கூடமா சார் இல்ல இல்ல இப்பதான் போன வாரம் மாத்தாங்க வருஷம் விட்டுருங்க ஆமா இந்த மூஞ்சியம் குரலையும் மறக்க முடியுமா உன் பேர கூட குப்பாடு நான் வரேன் வச்சுக்கலாம் நீங்க எதுக்கும் சொல்றேன் இப்ப உயிர் எழுதி வச்சிருங்க அப்புறம் பயங்கர பிரச்சனையாயிடும் ஆமா நான் கிளம்புறேன் சார் அடுத்த படத்தோட கதை முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அனுப்புங்க என்னோட ரோல் நல்ல பெருசா இருக்கணும் சரிம்மா நல்ல டெவலப் பண்ணி எழுதுங்க நான் வரேன் நிஜமாவே சம்பா தேவி உங்க அப்பா திருட்டாங்களா சம்பா தேவி ஆதி காலத்துல வேலைக்காரியா அப்போ எனக்கு அவளுக்கு ஒரு லிங்க் கிசு கிசு ஒரு தமிழ் சினிமா உலகத்துக்கு சம்பாதேவி நான் தானே அறிமுகப்படுத்திருக்கேன் நீங்க கடமைப்பட்டவர் இல்லையா நீ நமக்கு இப்ப அழைச்சிக்கிறாப்பா வேணும் பெங்களூர்ல இருந்து இப்பதான் மெட்ராஸ் வந்தாலும் அந்த டான்பாஸ்கோ கால்வெட்ட படிச்சாலும் யாரு சார் இது பெரிய சத்தத்தோட போறாரு யார் இவரு அவருதான் எங்க அப்பா அப்பாவா எங்க அப்பா பத்தி உங்ககிட்ட சொன்னதே இல்ல இல்லையா எங்க அப்பா பேரு டாக்டர் ராமநாத இவரு ஒரு பெரிய விஞ்ஞானி சயின்ஸ்ட்ரா எங்க வீட்டுக்குள்ள ஒரு லேபரட்டரி இருக்கு எங்க வீட்டுல கூட தான் இருக்கு லேபரட்டரி அது எங்க வீட்டுல மட்டும் தான் இருக்கும் அது உங்க வீட்டுல கிடையாது ஆராய்ச்சி பண்ணி பூசா மருந்து கட்டி போட்டுருக்கு பாத்தேரு கண்டா ராமபத்ரா அவரை குரங்காய் மாத்துறது யாருன்னு நினைக்கிறேன் கிளம்புறேன் இருக்குது எங்க அப்பா என்ன பண்ணாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிர்சி சக்தி கொண்டு ஒரு மருத்து கண்டுபிடிச்சாரு அந்த மருத்துல என்ன விசேஷம் அப்பாவும் போட்டார் ஊசியா அன்னைக்கு அனுமார்கோவிலுக்கு போய் படமால சாத்திர வேண்டி கிட்ட அப்பா அண்ணன் ஊசியை போட்டார் அடுத்த ஒரு விஷயம் அண்ணன் குறைக்கவே மாறிட்டா இருப்பான் ஐயோ உங்க அண்ணன் ஆஞ்சநேயரா மாறிட்டார சிலவனுக்கு ஃப்ரீயா போயிட்டு போயிட்டு ஒரு வாரம் சொல்லுங்க அப்புறம் என்ன சார் அவரே மூணு வயசு நமஸ்காரம் பண்ணிட்டோம் நல்ல வேலை சார் அந்த சமயம் உங்க அண்ணன் வடைய நினச்சிக்காத போனார் அப்படி நினச்சிருந்தா அவரே வடையா மாறி ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஊச்சி போயிருப்பாரு எலி எழுத்துட்டு போயிருக்கோம் ஏன் அவரு எங்க வேலை பாக்குறாரு அவரு பேங்க்ல வேலைய இருக்காரு ஆறு மாசம் பாச்சு ஆபிஸ்க்கே போறதுல வீட்டுலேயே இருக்காரு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு கேபிடி பார்சல் சர்வீஸ்ல சேர சொல்லுங்க அவருக்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டி வந்த மாதிரி மாறவே இல்ல அபூர்வ சக்தி கொண்டு ஒரு மாத்திரி இருக்கான் போது இந்த மாத்திர கிடைச்சது அப்படியே சுருக்கி டைம்சூலா மாத்திட்டம் இதுல கொஞ்சம் மாத்திர நம்ம சாப்பிட்டா பின்னாடி போயிடுவோம் முட்டிப்பீங்களா பின்னாடினா பின்னாடியே இல்லப்பா பிற்காலங்களுக்கு உதாரணமா இது இருபதாம் நூற்றாண்டு இதுல ரெண்டு மாத்திரை நம்ம சாப்பிட்டோம்னா நூற்றாண்டுக்கு போயிடும் கொஞ்ச நேரத்துக்குலாம் தலையெல்லாம் அரிக்கும் வரும் கொஞ்ச நேரத்துல ஆளே மாயமா மறிஞ்சு போயிடுவாங்க எப்படி இருக்குன்னா சின்ன சின்னதா இருக்கும் செகப்பா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த தாம்பளம் மாத்திர மாதிரியே இருக்கும் ஒரு சின்ன டப்பாக்குள்ள ஒரு ஆயிரம் மாத்திரை கூட்டம் அமைக்க ஐயோ ஆயிரம் இருக்கும் சார் ஐயோ நான் அடுத்து பையில வச்சிருக்கேன் அப்பா இப்பதான் தாம்பூரை பாத்துல பாக்கோட சாப்பிட்டேன் ஓகேங்களா நானே யாருக்கா குடுத்து நினைச்சேன் ஒரு சின்ன சந்தேகம் சார் நம்ம இப்போ டிரெஸ் ஓட தானே மறைவோம் ஐயோ அதை மட்டும் கண்டே பிடிக்க எங்க போதும் இல்லையா வீட்டுக்குள்ளே கட்ல இருக்கு என்ன கவலைப்படீங்க சார் என் தோட்டல இருக்கிற எல்லாம் இருக்குது அவுட் யூனிட்டே பேக்கேஜ் வச்சிருக்கேன் என்னைக்க போயிட்டு வரேன் மறக்காம லெட்டர் போடுங்க ஊருக்கா போற லெட்டர் போடு என்ன தானாபதி பிள்ளை அவர்களே நமது அண்ணன் வீரபாண்டிய கட்ட பொம்மனின் போக்கே சரியில்லை இது நாள் வரை அண்ணியாருடன் கோவிலுக்கு வந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது யாரோத்தியுடன் குடிகேடி ஆம் அந்த குடிகேடியுடன் கோவிலுக்கு வருகிறார் இது நல்லது என்று எனக்கு படவில்லை ஊமைத்துறை அவர்களே அவள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு விட்டீர்களா ஒருவேளை அவள் ஆங்கிலேயரின் ஒற்றனாக இருப்பாளோ இல்லை ஒற்றி அதோ அந்த பெண் வந்து கொண்டிருக்கிறாள் வாருங்கள் நாம் சென்று விடுவோம் வீரபாண்டிய கட்டப்போ காலத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன் கூறுகட்டா அலியா ஊர்ல எங்க அப்பா மாத்து பரத்தை கண்டுபிடிப்பா கூழுகிருக்கேன் ஊர்ல ஷூட்டிங் நடக்குதா ஒண்ணுமே புரியல எனக்கு அங்க பாருங்க சார் ஐயோ சம்பா தேவிமா இங்க வந்து அன்னைக்கு உங்க வீட்டுல வெத்தல பாக்கு போட்டேனா போட்டியா தலை எல்லாம் படுத்து உனக்கு எப்படி தெரியும் நான் கட்டபொம்மன் சாரோட கோவிலுக்கு வந்த கட்டபொம்மன் சார் யாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் சாரா ஓகே ஓகே அக்கா அப்படி வராங்க என்னமா நீங்க சொல்றது நியாயமா ஒரு நம்பி நான் படம் எடுக்க போறேன் இத பத்தி நான் அவர்கிட்ட சொன்ன அதுக்கப்புறம் என்ன சொன்னா தெரியுமா உனக்காக நானே ஒரு கலர் படம் எடுக்கிறேன் அதுல நீ ஹீரோயினா நடிச்சுக்கோன்னு சொல்லிட்டா என்னது வீரபாண்டிய கட்டப்பமா கலர் படம் எடுக்க போறாரா கேமராமேன் யாரும் எட்ட சொல்றேன் கேட்குறது வீரபாண்டிய கட்டப்பினிமா படம் எடுத்து ஐடியா எடுக்கிறாரா ஆமா அவர் எனக்காக என்ன வேண்டாலும் செய்யறேன்னு சொல்லிருக்கா நான் கூட்ட என்ன சொன்னேன் நானும் எதையும் செய்யறேன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் படம் எடுக்க சொன்னேன் ஊர்ல பப்படம் தயாரிச்சு வித்துக்கிட்டு நீ வந்து சேர்த்து படம் எடுக்க ஆரம்பிச்சா ஏன் சார் வருத்த போயிருக்கீங்க நீங்க இப்ப லட்சாதிபதியா இருக்கீங்களா கோடிஸ்வர இப்ப லட்சாதிபதியோடுல நிக்கிறேன் எங்க இருந்தா என்ன சார் அங்க நான் காரு பங்களாவோட இருந்தேன் இங்க அரண்மனை குதிரைகளோட இருக்கேன் அதுவும் இருக்கு இன்கம் இந்த கிசுகிசு தொந்தரவே கிசுகிசி ஒரு பெரிய கிசுகிசி சக்கரவர்த்தியா இருக்கான் கரிய கையெழுத்து பத்திரிக்கை நடத்தான் ஒட்டியான மித்திரன் மன்னனிடம் சொல்லி அவனை அழித்து விடுகிறேன் எங்கள் தேவிய ஏன் வழிமறித்து பேசுகிறீர்கள் யாரு இவங்க உங்க தேவியா ஐயோ தாயே உட்காருமா உங்க தேவியா உங்க தேவி இப்ப சொல்ல தெரியாதுப்பா இல்ல விவரமா பின்னாடி சொல்ற ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுலத்தில இன்னும் பல பல பட்டங்களை சொல்ல நேரம் இல்லாத வீரபாண்டிய கட்டபொம்பன் பரா பரா பரா நீங்கள் அரசே நாங்கள் உங்கள் வீரர்கள் வீரர்கள் யார் நீங்கள் அண்டே இவர்கள் யாரோ வழிபோக்கர்களாம் தடம் தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள் தங்களை கண்டு யாரு என்று என்னிடம் கேட்டார்கள் கண்டவர்களை கதிகரங்க வைக்கும் கட்டபொம்மன் தாங்கள் தான் என்று கூறினேன் சபாஷ் சொன்ன என் உயிரே கட்டபொம்மன் ஏட்டப்பட்டே இவர்கள் யாரோ ஆங்கிலேய ஒற்றர்கள் தெரிகிறது இவர்களை கொற்றல் அடைக்க உத்தரவு தான் இருக்கோம் ஒற்றை அடிக்கிறாங்களே வேண்டாம் எனது சம்பாவியை கூறிவிட்டால் அவர்கள் வழிபோக்கு அடைக்க வேண்டும் ரொம்ப நன்றி ராஜா அன்றை நீங்கள் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் வழிபோக்கு எங்களுக்கு தங்குவதற்கு இடம் ஏதும் கிடைக்கவில்லை ஏன் நீயும் என் அரண்மனையில் எனது விருந்தாளையாக தங்கி இருக்கலாம் வேற வழி ஏதுபா எங்களுக்கு சற்று போருங்கள் சம்பா தேவி இவன் தங்கி இருப்பதற்கு உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே பரவாயில்லை தங்கிவிட்டு போகட்டும் ஒரு நேரம் தான் வீரு கண்ணோ இந்த வீர பாண்டிய கட்ட போக நல்லா இருக்குண்ணா நான் சென்று ஓய்வெடுத்துமா சம்பு கண்ணி சென்றுவா அரசே அரசே எல்லா தானாபதி பிள்ளையவருடே இவர்தான் எனது மந்திரி அரசே ஜாக்சன் துறை தங்களை சந்திக்க வேண்டுமாம் அழைப்பு விடுத்திருக்கிறார் எதற்காக வரி வட்டி கிஸ்டி விஷயமா தான் இருக்கும் அப்படியாசே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்ன ஆச்சரியம் இந்த விஷயம் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது அதுதான் எனக்கும் புரியவில்லை அவர்கள் எழுதிய கடிதம் இப்போதான் எனக்கு கிடைத்தது ஜாக்சந்தோரா உங்கள உடனடியே சந்திக்க மாட்டான் அங்க வாங்க அல கழிப்பான் அப்புறம் என்ன கட்ட மாட்டேன்னு சண்டையி இன்டர்வியூல விட்டுருவாங்க இங்க வாங்க மைக்ரோ கேசட் டேப்பர் காரர் இதுல கேளுங்க எல்லாம் தெரியும் ஜாக்சந்தோரோட சந்திப்பு ரெடியா வரி வட்டி சரியானபதி யார் இதுவா ஏன் ஏன் கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன் நீ இன்னைக்கு இவ்வளவு பாப்புலரா இருக்கேன்னா உலகத்துல முக்கால் பேரு கொண்டு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணமே இவர் தான் சிவாஜி கணேசன் தொட்டு கும்பிடுங்கே வராது இவர் மட்டும் நடிக்கலன்னா கட்டபோனா ஏதோ டிரான்ஸ்போர்ட் பஸ் நினச்சிட்டு இருப்பாங்க ஏதோ நாட்டு பாடல வீட்டுல கேள்விங்க எல்லாம் இருந்த உன்ன தெரு மாப்பூச்சி கண்டுபிடிச்சி வெளியுலுத்து கொண்டு வந்து உன்னை பாப்புலரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு சிலையே வச்சாங்க இல்ல வைப்பாங்க ஏன் வேண்டாமா பீச்சில் நிறைய இடம் இருக்கு நீங்கள் ஏதோ தெய்வ சக்தி வாய்ந்த கூறுகிறீர்கள் எழுதிட்டேன் சக்தி கிருஷ்ணசாமி மிகுந்த சக்தி உள்ளவரோ அவரு பி ஆர் பத்ரோட அவர் இவரோட குருநாதர் அவரு இந்த கருவியில் இருக்கிறாரா கருவிக்குள்ள காலம் உட்காந்து இருக்கிறார் நீ அமைக்கிற கத்துவார் இதன் பெயர் மைக்ரோ அப்படி என்றால் அப்படி என்றால் இதெல்லாம் தம்பு கண்ணை சொல்லலையா சொல்லவில் விஷயத்தை அமைக்கிறாள் அவ்வப்போது வெள்ளிய அறிவுரைகளை குருநாதனை வழங்குவார் பெற்றுக்கொள்ள தான் என்ன மறுபடியும் நான் என்ன பேச வேண்டும் என்பதை கூறுகிறேன் ஏழாவது இதுல கடைசியில வரும் பேட்டரி செல்லாம் நெற்றி அடிச்சுட்டு டயலாக மாத்தி கீட்டி பேசுனேன் அவ்வளவுதான் கண்ணை நோண்டிடுவேன் வாயை மூடுதான் மனச்சிருவனையா இப்போது நீ அரசுடன் பேசி கொண்டிருக்க என்பதை நிறைவேறவாதியாரி ஒன்றும் சொல்லாதி இனிமேல் எனது ராஜபுரு தானாபதி நீ போய் உங்க ராஜா ஜாக்சன் துறையை அழிச்சிக்காதப்பா அந்த ஜாக்சன் சிறையை எடுக்க சாதுரியமா கம்பி எடுக்குள்ள தப்பிச்சுட்டு வந்து அப்ப தயாரி பேனர் சந்திக்க முடியும் அவருதான் ஜாவர் சீதார என்ன சார் நம்ம நிலமே இப்படி ஆயிடுச்சு நிஜமான வீரபாண்டிய கட்டபொம்மை என்னடா நடிகர் தலக சிவாஜி கணேசனை விட இன்னும் அழகா டாப்பா டக்குரா இருப்பார் நினைச்சு இங்கா அவர் என்னடா தயிர் விட தேசிய மாதிரி இருக்கிறாரு எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு நான் நேரம் ராஜாவை பார்த்து கேட்டேன் இன்னாங்க ராஜா நிஜமான வீரபாண்டிய கட்டபொம்மை சிவாஜி கணேசமா இருப்பாரு பாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க அவர் கூட சொல்றாரு நான் கூட அப்படிதான் பா இருந்தேன் போன மாசம் டைஃபாய்டு வந்து அழைச்சு போயிட்டு ஏன் சார் இந்த கண்டாபி எல்லாம் பாத்துட்டு எத்தனை நாள் இங்க இருக்கிறது எப்ப திரும்பி போறது நாம நான் தந்தி அடிச்சு உன்ன ஊருக்கு வரவழைச்சிருக்கேன் எனக்கு யாருக்கா ஒரு பட்டம் அரை மணி வசிக்கிறேன் வேலை வேலைக்கு சாப்பாடு என்ன உனக்கு அரசியல் தூக்கி வைக்கிற வேகத்திலேயே எட்டி வச்சிருவாங்க தெரியுமா உண்மை தெரிஞ்சு போச்சு முதுகுத்தோலை உரிச்சு செருப்பா தச்சு போட்டுருவாங்க அப்பாவது கடிக்காம நீங்க சொன்ன கருவியில் வந்தோம் பேசிடு கோபம் என்னை கொண்ட வீரர்களை நடக்கும் என்ன செய்தாய் ஓடி வந்து விட்டு என்ன சார் சம்பந்தமே இல்ல சார் சொல்லிட்டு போடும் என்ன சரியாவது பேசி கூட்டி இருக்கல இது ராஜ குருக்கள் டிஸ்கஷன் சுண்டலி நேரம் சிங்கத்தை அடக்க முடியாதயா சிங்கம் தூங்கும் போது சுண்டலி வந்தா என்ன பண்ணுவ குந்திக்க என்ன உட்காந்து நடத்திங்க இந்த பாருங்க ஒரு திருவிழா வரப்போது அதெல்லாம் உனக்கு உங்களுயே அரசே அரச என்னை இங்க எ மன்னர் வீர பாண்டிய கட்டபவனை காட்டி கொடுக்கும் மலரிற்கு யார் இங்க உள்ளனர் பேரை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சியா நீ பயங்கரமா டபுள் கேம் ஆடுறா குருக்களை என்ன டபுள் கேம் என்றால் அது சிங்கிள் கேம்க்கு ஆப்போசிட் ஒன்னு ஆங்கிலேயன் காட்டி கொடுக்க போறான்னு சொல்லல குருக்களை நான் உங்களை நம்புகிறேன் என் பிழப்பில் மண்ணிலேயே போட்டி விடாதீர்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு என்ன தருவ என்ன லஞ்சமா கேக்கா லஞ்சமா எங்க ஆட்சியில இருக்கு பேர் அன்பளிப்பியா சரி ஆயிரம் பொற்காசில அல்பம் ஆயிரம்மா எங்க ஊர்ல அஞ்சு லட்சம் போட்டியில போட்டுக்கனு நீ எடுத்துக்கானாங்க ஆயிரம் தரேன்றி பத்தாயிரம் பொக்காசுகள் தருவியா சரி தருகிறேன் இந்த கட்டபமனை அந்த பேனர் நடத்தி காட்டி கொடுத்து விட்டால் எனக்கு ஒரு லட்சம் பொற்காசுகள் தருகிறேன் என்று சொல்லி இருக்கேன் ஒரு லட்சத்துல பத்தாயிரம் டென் தானே எங்க ஊர்ல ஏஜென்சி கமிஷன் பதினஞ்சு அரசியல் எந்த விதமான குழப்பும் வராது வீராபேசமா சரியால ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு நாட்டுப்பற்ற மிக மிக அதிகம் தொண்ணூறு பத்து போல் பத்து பேங்காலும் இந்த பாரத தாய் அண்ணா விடுபட வேண்டுமோ இந்த வாழ்க்கை சொல்றேன் உடம்பு சரியில்லை இன்னும் ரெண்டு வாட்டி கட்டின நீயே ஒரு ரெடியா ஓஞ்சு போயிருப்பையா பாரத தேசம் சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் என்னையா வீரம் உனக்கு வாழாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு தேதிக்குமே லீவ் விடுவாங்களா எது என்னதுன்னு மறந்து போயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வருஷம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதி மகாத்மா காந்தி நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டார் இல்ல உனக்கு மாத்திரம் கொடுத்துருவார் மகாத்மா காந்தி தேசத்துக்கு மன்னன் காந்தி தெரியாதயா இந்த சாம்பிள் எல்லாம் எச்சு போட்டு ஓட்டுவாங்களா அவர் எந்த தேசத்துக்கும் ஏழைகளின் மன்னன் மொட்டத்துல கையில குச்சி நாலு முழ கருத்து அப்படியே சாத்விக முறையில போராடி வெள்ளக்காரனை விரட்டும் மூளை இருக்கியா உண்மையாகவா ஓ இதெல்லாம் நாங்க போய் பார்க்க முடியுமா நீ கும்புற ஜக்கம்மா மேல ஆன நாம சுதந்திரம் வாங்கிட்டோம் ஆனா ஏன் வாங்கிட்டோம் தெரியல இருந்தாலும் வாங்கிட்டோம் அப்படி இருந்தா வாங்கி தரப்போ நீ இப்படி கத்தி கத்தியே சாக போற காட்டி கொடுத்துருவோ அது கம்மனு கடை அந்த காட்டி தூக்குல போட்டு அப்பதான் உனக்கு வெயில்ல செல வைக்க முடியும் விஷயம் நம்மை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று யாரோ பேனர்கள் ஆங்கிலேய அரசு அனுப்பி இருக்கிறது அவனும் பாளையக்காரர்களை சண்டையிட்டு அடக்கி விட்டானாம் அவர்களும் அவனுக்கு பயந்து வரி வட்டி கிஸ்தி முதலியவற்றை தெளித்து விட்டார்களாம் தம்பி என்ன அண்ணன் மூஞ்சிலே தொடட்டி வரும் தம்பி உடனே ஈரம் மட்டுமல்ல நல்ல ஈரவும் இருக்கிறது வெள்ளை கேட்கும் ரொம்ப நியாயமான பேச்சுங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படிதான் பேச முடியும் அதே கார்பரேஷன் அட்வான்ஸ் பேசாமல் நம்மை கோடைகள் அப்படி அந்த வெள்ளை கேட்கும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விடு ஆயிடு என்ன ஊமை கோச்சு அப்ப எனக்கு வேலையே இல்ல ஏறி இல்லை எனக்கு ஒரு நான்கு முழ கதர் துண்டும் ஒரு ஊன்று போலும் கொண்டு வந்து கொடுங்க அப்படியே அரண்மனை அடைஞ்சிருச்சுன்னா கட்டப்போமா கூட குழையாயிட்டேப்பா பாஞ்சாலும் குறிச்சியின் பயன் சாமி வீரர்களே அவருங்கள் நான் எனக்காக உங்களை அழைத்திருக்கிறேன் நமது நாட்டுக்குள் புகு உ வந்திப்பதற்கு சரியாக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு தனது விசாரணையை ஆரம்பிக்கலாம் சபாஷ் விசாரணை கமிஷனா குழுவினர் தானாவதி பிள்ளையுமா சபாஷ் சரியாக நீர்வா வேணையா சென்று முடித வேலை நல்லா சொல்லுங்க சார் பொடி குடிக்கேடி உன்னாலன்றும் விழுந்தது ஆபத்து கட்ட காட்டி கொடுக்க பாத்தோம் குடும்பத்தில் குழப்பம் ஆரம்பிக்கலாம் விசாரணை பண்ண போறீங்க தலைக்கு மேல தூக்க கட்ட மாட்டேன் என்ன விசாரணை பண்ண போறீங்க ராஜா எழுதி கொடுத்தாரு ரகசியமா தீர்ப்பு அதை படிச்சிருக்கா நாவை அடக்கி பேசு நாங்கள் ஒரு நாய்க்கு தண்டனை அளிப்பதாக இருந்தாலும் சட்டப்படி குற்றப்பத்திரிகை வாசித்தான் தண்டனை அளிப்போம் அறிவோ மறிவோ ஊருக்கு பேருக்கு உன்னுடைய நாடகத்தை நடத்தி காட்டு மணி கையாக்குறார்கள் நீங்கள் உடம்பாளிக்கிறார்கள் எங்கள் கோட்டைக்குள் உடைந்தீர்கள் குடிக்கேறி தனக்கும் மன்னருக்கும் காதல் என்ற கிடுக்கிடுவை பரப்பி மன்னரின் குடும்பத்தையே கலைக்க நினைத்தவர் தாய்க்களத்தின் பதுமீல் சக்கமா வைத்த வேற எந்த பண்ணையை மேலெடுத்து பார்க்காதவர் லெங்கர சார் அடியா அடி பயங்கர ஜாலி எட்டப்பா உன் காட்டுல மழல உன் காட்டுல மழல நாங்க சரித்திரத்தையே மாத்தணும்னு நினைச்சோம் சரித்திரத்தை யாராவது மாற்ற முடியாது எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்காதயா அவன் தண்டனை ஜாஸ்தி பண்ண போறாயா பரவாயில்லை பேசிவிட்டு போகட்டும் எங்களால் ஒருவரை இரண்டு முறை தூக்கில் இட முடியாது மனதாள உடல் நிதிக்காக எண்ணெய் இவள் தான் அதான் உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்றேன் அப்பறையே ரொம்ப உணர்ச்சி வச்சப்படுறையா முக்கால் முறை யாரு கேட்டு ஆங்கிலேயர் கூறிய பார்த்தீர்கள் நிறுத்துங்கள் சரியா சரி நாங்க சார் மாத்திர சாப்பிடுங்க சம்பாதிக்க கொடுங்க ஆகவே மேற்கூறிய குற்றங்களுக்காகவும் எங்கள் மன்னர் வீரபாண்டிய கட்டபொமனின் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற குற்றத்திற்காகவும் உங்கள் மூவருக்கும் மரண தண்டனை அமைக்கப்படுகிறது எனவே நீங்கள் சாகுமறை விலகிப்போங்கள் தூக்கு மேடைமத்தை அதுதான் பேச வேண்டிய கேட்டார் பொறுத்தது போதும் பொங்கி ஐயோ அது வேற படமா அந்த பாத்திரம் சாப்பிட்டா போயிட்டு வரோம் நடக்காது நடக்கட்டும் இந்த குள்ள நிறைகளின் உடல்கள் ஊஞ்சல் நடக்கட்டும் இந்த குள்ள உடல்கள் ஊஞ்சல் ஆடட்டும் இவன் நம்மள குள்ள அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுச்சு தெரிய இஸ்லாம் பெருமிடி மக்களின் மன்னன் முகலாய சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதி தருமணி மும்தாஜின் கணவன் முகலாய பேராசின் சக்கரவர்த்தி அடிபட்ட கஷம்ப கஷ்டம் போறாதா இவன் சக்கரவர்த்தி சுல்தான் விசாரணையே வைக்க மாட்டான் ஒரே நலுக்கு ஏக் மார் தோ துடா மறு கயா இவங்க ஏதோ ஒன்னு குடிப்பாங்களே உக்கா உக்கா ஒன்னு வாங்கி கொடுங்க குடிச்சி பாக்கல சும்மா இருக்க சார் உக்காவும் அக்காவும் சொல்லிட்டு எந்த நேரத்தில் விளையாடுறதுன்னே தெரியாம பொடி கள்ளி என்ன விளையாடுற ரொம்ப மரியாதை தெரியுது பெண்ணி நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் நாங்கள் இந்தியாவின் தெற்கு பகுதியை சேர்ந்தவர்கள் இவர் பேசுவது எனக்கு புரியவில்லை புரிஞ்சு என்ன பண்ண போறேன் பேசுவதை போல் தெரிகிறது மன்னிக்க வேண்டும் மன்னர் மன்ன தடங்களுக்கு வருந்துகிறோம் பெக்குழகமே தாங்க இப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபா கொடுத்து ஒரு கலர் டெலிவிஷன் வாங்கறோம் வச்சுக்காங்களேன் டெய்லி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது தடங்களுக்கு வருந்திக்க தடங்குகளுக்கு வருந்தி வருகி எங்க ஊர்ல டெலிவிஷனுங்கிற பேரை சுருக்கி டிவி தடங்களுக்கு வருந்தோம் அப்படின்னு வச்சிருக்கோம் அது பல மொழியில அனுபவிச்சா புரியும் உங்களுக்கு சுத்தமா போர்க்களத்தில் தங்கள் திற முகலாய சக்கரவர்த்த நினைட்டு நினைக்கிறேன் தெரியாத இல்லையே நான் படித்த தான் பாஸ்கோ ஸ்கூல்ல சயின்ஸ் புக்ல ஷாஜஹான் வீரம் மிகுந்தவர் அப்படின்னு போட்டிருந்தது ஆமா யின்னு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் சம்பா சம்பா பொய்ய சொல்ல மாட்டா சார் ஏன் சம்பா நீ சயின்ஸ் புக்ல தானே ஷாஜகான பத்தி படிச்ச புக்ல ஷாஜகான பத்தி என்ன படிச்ச கையளவு ஷாஜகான ரெண்டு டெஸ்ட் எடுத்துக்க சொன்னாங்களா அப்படி இல்ல ஷாஜகானின் படம் வரைந்து பாகங்களை புரிக்க சொன்னாங்களா அவர்களிடம் அரசுக்குள் தாங்கள் தான் பெயராக கொண்டவர் என்று உரைத்துக் கொண்டிருந்தாள் நீங்க சொல்லியிருக்காமே நானும் என்னை தடுத்து விட்டது வேகமா போயிட்டு இருக்குது பாத்தீங்களா பெண்ணை எனக்கு ஒன்னு நிரோபம் பிடித்த விட்டது அப்படின்னா இன்னொரு சமாதி கட்டிடு அதாவது இன்னொரு தாஜ் மகள் கட்டிடுன்னு சொன்னேன் ஷாஜு ஐயோ சம்பா தேவி நல்ல பேரா செலக்ட் பண்றேன் சார் ஷாஜு ஜூ ஜூ ஜூன்னு நாய்க்குட்டி கூப்பிடுற மாதிரி எப்போ கூப்பிட்டு கண்டி ஷாஜகானியே சுருக்கி விட்டாளே நீங்க இது காரணத்தை இன்னும் குறவில என்பதை உங்களை தென்னை விட்டுகிறேன் போது ரொம்ப கோவம் வரும் அபைதி அபைதி அரசு நான் கூறுகிறேன் நாங்கள் எல்லாம் இந்த தமிழ் சினிமா படம் சினிமா படம் என்றால் இதை பாருங்க ஆழ்வோம் இது போன்ற படங்களாக எடுத்து மக்களுக்கு காட்டுவோம் இது ஓவியம் பேசுமே ஆடுமே இதனால் என்ன பயம் எங்களுக்கு பணம் கிடைக்கும் அதுவும் எப்போதும் ப்ரொடியூசர் கொடுத்தா அதற்கு இங்க என்ன தேடி வந்திருக்கிறீர்கள் பணமா பணத்தை தேடி இங்கு வரவில்லை படம் எடுக்கேஷன் அவளா அவள? தான் ஆதிசேஷன் தங்க அவன் அவளை மும்தி காட்டிலும் என்ன சார் இது பொம்பளை பொம்பளை இப்படி அலையிறாரு உங்களோட மோசமா இருக்காரு அரசு லொகேஷன் என்றால் இதுவரையில் யாருமே காட்டாத ஒரு இடத்தை இப்போது இவர் காட்டுவார் உங்களை ஒன்று கேட்க வேண்டும் நீங்க ஏதாவது படம் எடுக்க போவதா சொல்லியதில்லை அதை உலக மக்கள் அனைவரும் பார்ப்பார்கள் உலக மக்கள் அனைவரும் எடுக்க போறோம் ஏதோ தமிழ் படம் இங்கே கடனம் வாங்கி எடுப்போம் ஓடினா ஓடும் இல்ல ஒரே வார்ட்ல சுருட்டி உள்ள போட்டுருவாங்க ஒரு பணி கல்லூரம் எங்க கிடைப்பாங்க பொற்காசிக்கெல்லாம் நம்ம எடுக்க போறது கலர் போட தாஜ்மஹால வெள்ள வெள்ள கட்டிருக்கான் சோப்பா மாத்திரம் நல்லா இருக்கும் தாஜ்மஹாலின் நிறம் சிவப்பு இருக்கலாம் சார் தாஜ்மஹாலின் நிறம் சிகப்பாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் அரண்மனை தலைமை சிற்பம் கூறி அரை வினாடிக்குள் ஆயிரம் வடிவுகளை வைத்துக் கொண்டு தாஜ்மஹாலில் வெள்ளை பழிந்து கற்களை தான் விடுத்துவிட்டு சிகப்பு பழிந்து கற்களை பதிக்க சொல் இது மிகவும் அவசரம் என்பது சக்கரவர்த்தி சாதிராணி நானே என்று சொல் அஸ்லாம் பாத்தீங்கன்னா விழுந்து இப்போது சரிதானே இல்ல தாஜ்மஹாலுக்கு முன்னாடி பெருசா நாலு தூண் இருக்குது ஒரு இடத்துல போய் ஷூட்டிங் எங்களால் ஷூட்டிங் நடத்த முடியாது ஓகே யாரே அஸ்லாமலை அரண்மனை தலைமை சிப்பிடம் கூறி எங்களுக்கு தொந்தரவு வரக்கூடிய தூண்களை வெளியே எடுத்து வைக்க சொல் இது மிகவும் அவசரம் என்பது சக்கரவர்த்தி ஷாஜரானின் ஆணை என்று சொல் அலாமலை ஹம் இப்போ சரிதானே இல்லையா அந்த தாஜ் பொங்காலுக்கு பின்னாடி எமன் அண்ணி ஓடுது அதை முன்பு வாசப்படியை இடிச்சு யமனப்பொங்கல் வைங்க வாசப்படி நகரில வாசப்படி மேல ஹீரோ கீழே இருக்கும் அரண்மனை தலைமை சிற்பம் கூறி தாஜ்மஹாலின் வாசலை எடுத்து விட்டு யமுனையை பார்த்தபடி வாசலையை வைக்க சொல் இது மிகவும் என்பது சக்கரவர்த்தி சாஜவாளே என்று நானே கூறியது ஓ அஸ்லாமலை அவர் சொல்லுவாரா அஸ்லாம் வலைக்கும் இப்போ சரிதானே இல்ல தாஜ்மஹாலுக்கு உள்ள ட்ராலியே போகாது கருதிங்க அது மேலதான் கேமரா ஏறி சரோம் ஏன்னா இவ்வளவு புத்தம் புது கட்டி நடுவுல போய் ஒரு சமாதி கட்டி வச்சிருக்கீங்களா அதாவது துப்புரூவா எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கட்டில் போடுங்க நாங்க ஹீரோயினுக்குறோம் அவ்வளவு தானே கட்டுங்க இது ஒரு நொடியில் என்ன அவ்வளவு சோம்பெடுத்தனும் இருக்கிறது ஒரே ஒரு ராஜா சக்கரவர்த்தி ஜாங்கிரி குலோப் ஜாஸ் பேர் என்னஷா பாதுஷா மசூல் அஸ்லாமலை சொல்லு அஸ்லாம் ராஜாவே அங்க வந்து சொல்லணும்னு நினைப்பேன் அரண்மனை தலைமை சிற்பி அழைத்துலையை தந்தை சொல் இருக்குங்க அறிவாளர் மம்பூட்டியா உங்களை என்ன என் கட்டினேன் தாஜ்மஹாலின் சமாதியை சும்மா விட கூடாது என்ன தயார்த்து மன்னிக்க வேண்டும் என்ன செய்வ அப்படி என்றால் ஊற்றி கொடுத்து விடுங்கள் மண்ணெண்ட பஞ்சத்தி ஆட்சி கவர்ந்துருபோது ஏற்பாடுல்லாம் நடந்துட்டு இருக்கு அவருக்குள்ளதானே நான் படிச்சிருக்கேன் ஜெகாங்கீடு தானே எனக்கு தெரியும் ஹிஸ்டரி நல்லா தெரியும் எனக்கு அப்படி என்றால் என்ன தள்ளி விடுங்கள் கொதிக்கும்ிடுங்கள் இவளையும் போகலாம் நீங்களும் வாரங்கள் போகலாம் நியாயம் அநியாயமா இருக்குது எங்களை பார்த்து உமரங்கள் போகலாம்ங்கற அவளை பார்த்து வேறுகள் போகலாம்ங்குற என்ன பண்றது ராஜா எவ்வழி சேவகன் அவ்வழி உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா நான்கே முறைதான் ஆகிவிட்டது பரவாயில்லை தங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா எனக்கும் நான்கே நான்கு முறை தான் ஆகியிருக்கிறது அதனால் என்ன பரவாயில்லை வாருங்கள் போகலாம் ஒன்னுக்கும் எண்ணெய் குப்பரை கூட்டுறான் சினிமா நினைச்சியா அப்படியே உள்ள போட்டா போய்டுவ சம்பா தேவி அது ஷாஜகானா இருந்தாலும் இருந்தாலும் யாராயிருந்தாலும் சம்பா தேவி செட்டம் நடந்துகிட்டே இருக்குது அப்பா கொடுத்த மாத்திர நமக்கு யோச இருக்குது நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைலாக் எடுத்து விட்டு வருகிறேன் நீங்க போங்க துணிந்தவர்களுக்கு கொதிக்கும் எண்ணெய்க்கு பறை மெரினா சுவிமிங் பூல் தமிழர்கள் வீரத்துக்கை கலைத்துதலே இல்லை யாக கூட சிரித்துக் கொண்டே செல்கிறாரே அது எப்படி எங்க சக்கரவர்த்தி எம்ஜிஆர் சொல்லுகிறார் சிரித்து வாழ வேண்டும் என்று யாரும் எம்ஜிஆர் சகாதேவன் ஊதும் போர்ட் சங்கின் ஒலிதான் இன்னும் மக்ஞாத வாசமே முடியவில்லை அதற்குள்ளாக சகாதேவன் அவர்களுக்கு அவ்வளவு வருபவர்கள் யாராக இருந்தாலும் நான் பேசிக்கொள்கிறேன் வருக வரு தங்கள் வரவு நல்வரவாகு அப்படியே ஆகட்டும் காலத்துக்கு வந்துட்டோம் ஐயோ எவ்ளோ பெரிய பங்களா சார் ஏபியம் எட்டாவது மாதிரி பங்களாவா பங்களா என்றால் பங்களா என்றால் ஊடு ஊடு என்றால் என்ன இழத்தில எவனுக்கும் தமிழே தெரிய மாட்டேங்குது பட் இவனோட துரியோதனன் அரண்மனை இதுதான் என்று அவர் கேட்கிறார் துரியோதனன் அரண்மனை இதுதான் என்ன கொடக்கூலி சார் கூலி என்றா வாடகை அவங்க எதுக்கே வாடகை சொந்த வீடு பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு வாடகைதான் ஜூதாடிவாங்க ஆமா நீங்கள் யார் என்பதை இன்னும் கூறவில்லை என்பதை நினைவுபடுத்துகிறேன் எனது பெயர் தர்மராஜன் அனாவசியமா கத்தியல் நடக்காத அவர் வந்து உன்னோட எதிரி தர்மராஜன் கிடையாது இவர் சினிமா புரொடியூசர் தர்மராஜன் சக்தியா சொல்லி அம்பா தேவி செட்டப் எதிர்க்கு இவருக்கு நிறைய வேத்தம் இருக்குது அவங்க அஞ்சு பேருக்கு ஒரு சம்சாரம் இவர் ஒருத்தருக்கே அஞ்சு நாலு பேர் மத்தவங்க அவங்க ஜூதாடியே விட்டாங்க இவர் ரேசாடியே சொல்லலாம் வலிச்சுக்கினார் அவர் தர்மராஜன் பொய்யே பேச மாட்டார் இவர் சினிமா புரொடியூசர் அவசரத்துல பேரையே மாத்தி சொல்லிடுவாரு அட்வான்ஸ் எங்களுக்கு பாண்டவர்கள் இருக்கிற இடம் தெரியும் நாலஞ்சு இடம் போயிட்டு வந்தாலும் தம்பி அண்ணன் கூப்பிடறாரு வாங்க யாரே இவர்களுக்கு சோமபானம் கொண்டு வாருங்கள் சோமபாலம் பெர்மிட் இல்லாத சந்தோரமா போய் சாப்பிடுவியா தான் அதுவா எனக்கு ரெண்டு புல்லு ரெண்டு பேரன் கோழ்பில எல்லாம் வச்சுக்க போறாங்க புராணத்துல வந்து இதெல்லாம் கேக்க கூடாது சார் உமாச்சி கண்ண குத்தும் அவர்களை மட்டும் நான் கண்டுகொண்டு விட்டால் இன்னும் அஜாவில்லை அதற்குள் நான் உங்களை கண்டு கொண்டு விட்டேன் என்று கூறி மீண்டும் பனிரண்டு ஆண்டுகள் காட்டிற்கு அனுப்பி விடுவேன் நண்பர்களே கூறுங்கள் கூறுங்கள் எங்கு இருக்கிறார்கள் வேஷத்தில் மறைந்திருக்கிறார்கள் நாங்களுக்கு என்ன தருவ என்ன வேண்டுமா இருக்கும் ஊர்வசி என்ன ஊர்வசம் பெற நாங்கள் ஒன்றும் குச்சியல எங்களுக்கு சமதியா உட்கார்ந்து ஜூது ஆடுங்க ஜூதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பாண்டவர்கள் இருக்கிற நாங்க சொல்றோம் ஜூதுல நாங்க ஜெயிச்சிட்டோம் நீங்கள் எங்கள் அடிமைகள் சூதாட அழைக்கிறீர்களா எங்களுக்கு சிரிக்க தெரியாத முதல்ல சூதாடுங்க ஜெயிங்க அப்புறம் எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து சிரிச்சி நேரங்கள புராண டிராமால ஒரு பெரிய ப்ராப்ளம் இவங்களுக்கு டயலாக் மறந்து போச்சுன்னா உடனே சிரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க என்ன உங்களுக்கு மறந்து போச்சு அவரோட சேர்த்துக்கிறேன் எந்தூல்களும் நான் தயார் பிராமிசாக அப்படி என்றால் சத்தியமாக நிலைமக தலைமகன் வாத்தியாரே சத்தியம் சொல்ல நம்புறேன் அத்தனை பேரை கூப்பிடுறேன் இடமே பத்தாது சரி சத்தியமாக யார என்னுடைய கொண்டு வர அந்த பகடைக்கா பஜ்ஜினு நடக்காது வாத்தியாரே எந்த ஜூதுக்கும் தயார்னு சொல்லுகிற சத்தியம் பண்ணிக்கிற இதோ இதாட வேண்டும் இதன் பெயர் பிளேயிங் கார்ட் கட்டு இதை எப்படி முறைப்படி ஆட வேண்டும் முறைப்படி நான் சொல்றேன் கவனமா கேட்டுக்க இதிலே நிறைய ராஜாராயணி படம் இருக்கும் எல்லாத்தையும் உருவி வெள்ள கடாசிடணும் நீங்க எல்லாம் தர்மர தூக்கி வெள்ள போட்ட மாதிரி இதுல ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் நிறைய நம்பர் இருக்கும் நம்பர்னா எண்ணிக்கை ரெண்டு கலர் கலர்னா நேரம் நாலு ஜாதி ஜாதினா விளக்கமே கிடையாது நாலு நாலு ஜாதி ஆனா ஈக்குவல் பர்சன்டேஜ்ல இருக்கும் இதுல இருந்து ஒரு சீட்டை நல்லா குலிக்கணும் ஒரு சீட்டு உருவிக்கணும் நைனா குலிக்கிறதுனா இப்படி பண்றது உருவிக்கிறதுனா வெள்ள எடுத்துக்கிறது நைனா செல்லமா கூப்பிடுறது நீ படித்த சீட்டோட நம்பர் என்ன சனி யாருக்கு எட்டு அம்பேல் பாத்தியாரே ஒரு விளையாட்டுக்கு தானே அது இதுவும் ஒரு சூதா நான் என்னமோ மேல இருக்க சத்தியம் இதுக்கு பயப்படுறேன் எங்களை சற்று பொருங்கள் என்ன தோற்றுறோம் இந்த ஆட்டத்தின் பெயர் இதுல எப்படி முறைப்படி ஆட வேண்டும் முறைப்படி இதை குந்திக்கிட்டே ஆட வேண்டும் குந்திதே ஆடுகிறமா குந்துக்கிட்டு விளையாடுறோம் இந்த கலியுகத்தைச் சேர்ந்தவர்கள் நம்மை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள் அரண்மனை அரண்மனைக்கு கிடந்தேனே தனது அனுபவத்தில் சகுனை முதன்முறையாக தோத்திருக்கிறார் தனது அனுபவத்தில் ஏகைவன் முதல் முறையாக கழித்திருக்கிறார் விடுவா நாங்க நூறு பெட்ரூம் காலி பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பெரியவரே இன்று போய் நாளை வாராய் தோற்கடித்ததும் பெரியவரே என்று கேலியா செய்கிறீர்கள் உங்களை நாளை பார்த்துக் கொள்கிறேன் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு மாமன் மக்கள் போய் தாச்சுக்க நாளை காட்டாலும் எந்திரிச்சு வந்தேன்னா பாக்கி ஜூதி ஆடி பர்மனா தோத்துடலாம் மறுத்தா நல்ல மறுத்துருவே நீ கட்சி தெரியுமா கத்தி இடுப்பு எடுப்பு கத்தி எடுத்து ஒரே குத்தா குத்திடுவேன் மிஸ்டர் துரியோதனன் குட் நைட் கெட்ட வார்த்தையால் திட்டி விட்டார்களே இன்று கடைசி வரை ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்னமாமா ஆட்டத்திற்கு தாங்கள் தயாரா என்ன பந்தயம் அஸ்திதாபுரம் அஸ்திதாபுரம் நான்கு நான்கு உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே நான்கு விட்டோம் அஸ்திதாபுரத்தை அடுத்த ஆட்டம் என்ன பந்தயம் என்னைக்கும் கேத்து நூறு கௌரவர்கள் கௌரவர்கள் ஒன்ன சேர்த்துப்பாங்களே அடிவைகள் இந்த இடம் ராசியாக இல்லை சற்று இடம் மாறி அமரலாமா கஷ்வார இல்லை இடம் மாறி யோ நீல்லாம் எங்க ஊர்ல மந்திரியா இருக்க வேண்டிய ஆளியா தோத்தோன்னு இடம் மாறேன்ற பத்தியா இது முழுச தோகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும் ஆடு எந்த பந்தயம் எனது மாமன் சபுடி மாமன் தலையிலேயே கையா எட்டு உனக்கு மீண்டும் சனி உள்ளே வெளியே உள்ளேற்று எல்லாவற்றையும் இழந்து சூனுக்கு பேகோனையும் சவணி மாமனையும் வைத்து ஆடிவிட்டு அதிலும் தோற்றுவிட்டு நண்பர்களே தர்மப்படி நான் உங்கள் அடிமை அதை எங்கிட்ட கூடிய என்னது கிரீட இப்படி கப்படிக்கு துரியோதன நீ நீண்ட காலமாக பதவியில் இருக்கிறாய் என்பதற்கு இதுவே சான்று தர்மராஜ சார் இனிமே நீங்க தான் அச்சன ஒருத்த ராஜா ஏறி அந்த சிம்மாசனத்துல குந்துங்க நல்லா தைரியமா குந்துங்க நீங்க ராஜா நான் மந்திரி ஜெயிச நீர் அல்லவோ நீர் அல்லவோ எங்க ஊர்ல ராஜாவை விட மந்திரிக்குதான் பவர் ஜாஸ்தி ஏதோ போனா போது நான் முதன் இருக்கிறேன் அரசே நாட்டிலே மாதம் பொதா ஆமா ஏ உட்காந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள மாதம் மும்மாறி பொழுகிறதா சோமாரி பொழிதாங்கிறீங்க நம்ம ஊர்ல இருக்கிற பவர் கட்டுக்கு வேறுவதாக மாறி மாறி பொழிகிறது ராஜாலாம் பேசலீங்க விடுங்க அக்கரவத்தை பாரு அதித்த பாருங்க பக்கத்து சின்ன காலியா இருக்கியா அந்த பொண்ணு பட்டி பக்கத்துல கொடுத்து அந்த பொண்ணை பாதி வழியை விட்டு வந்தா நீங்க என்ன செய்வீங்க மந்திரி அரசே இவர்கள் அடிமைகள் அல்லவா அடிமை நாய்கள் அவர வேண்டாம் சகுதி அடிமை அல்லவா துரியோதனை இப்போதை சிப்டி செய்வாய் சிப்டி சென்ற தோராக பாவம் கொடூரன் மந்திரி அரசே இவர்கள் அடிமை அல்லவாடுகளை கலந்தவரை அவமானப்படுத்துவாய் நாங்கள் இவர்களை ஜூதிலே கழித்திருக்கிறோம் அடிமைகள் ஆகாது இல்ல வந்து விட்டது இவர்களை நாங்கள் எங்கள் இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் செய்வோம் கவனித்துக் கொண்டுதான் இருந்து அடிமை என்றால் துரியோதனன் இன்று ஒரு ஆண்மகன் அவனது ஆடை அணிகளை களையும் பொழுது பதவி எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறாயே அன்ற சபையிலே பெண்டாட்டியை பாஞ்சாலியை துர்ச்சாதனன் மான வங்கப்படுத்தும் பொழுது கம்முன் இருந்தியே ஒய் என்று திரௌபதி எனது தம்பிகளின் மனைவி பாட்டவர்களின் தகவலா கருணா என்ன கூறுகிறார்கள் இவர்கள் இவர்கள் இப்படியே பேசவிட்டால் அது ஆபத்து கண்டபடி பேசுகளுக்கு ம ஓ பரந்தாமன் கொள்ளல்ல பெண்கள் வருவாய் இப்போது இவர்கள் விஷயத்திலுமா எப்படி இருந்து மனம் வைத்துக் கொள் ஆனால் அதர்மம் நடக்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன் பரித்தான சாதனம் நீ கிருஷ்ணன் ஐயா மச்சி நீ தைரியமா பேசு மச்சி நான் இருக்கிறேன் அதர்மம் உயிர் குயிரான துரியோதனை மாலபங்கப்படுத்தி கொள்ள முற்படுவது எந்த வகையில் அதர்மம் சூதாட்டத்தில் இவர்கள் உங்களை ஜெயித்திருக்கிறார்கள் துரியோதன இவரது அடிமை அவர்கள் இஷ்டப்படி செய்கிறார்கள் இல்லை இல்லை போவதில் ஜெயிக்க முடியாத துரியோதனனை சூதாட்டத்தில் ஜெயித்து அடிமையாக்க போன்ற பாடல்களுக்கு வைத்த கை கூலிகள் இவர்கள் abjection sustained ayyo enna idhe sami krishna english pesuraaru yaariya avare yaari you're the chief minister of andhra pradesh machyavadara eduthen amma machi krishna oh devudagara oh. oh. thank you my lord say thank you my lord krishna thank you my lord krishna pancha pandava koeligal da pandavarla koelgal ah karna vatti alandu pe county your verse bharatpur nadakkatan pogirad is going to walk நீங்கள் மடிக் டு நன்றாக இருக்கிறது கண்ணா நன்றாக இருக்கிறது எங்களை அறிவர்களாக ஆக்கி எங்கள் நாடு நகரங்கள் ஆடை அணிகள்கள் போருக்கு அழைத்து அழிக்க நினைப்பது பெரிய வீரம்தான் நிராயபாடுகள் உங்களை கொல்ல பாண்டும் கோழிகள் அல்லீங்களா சார் கரத்தை நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு என்னமோ ஜப்பானீஸ் கேம் நினைக்கிறோம் இது நம்ம ஊர் ஆட்டம் மாமா... அருமை தானே அவர்கள் தர்மம் கருணா கவலைப்படாது சூதாட்டத்தில் சூதாட்டத்தில் ஜெயித்தியவர்களை நான் என் மாயை நான் கூறுதல் கூறிய கொன்றுவிட்டார் உன்னால் இவர்களை கொல்ல முடியாது நிறுத்த மாட்டேனே நீ இவர்களை கொல்ல நிறால் அவர்கள் மாயமாக மறைந்து விடுவார்கள் என்ன சொல்லுகிற இவர்களிடம் சக்தி வாய்ந்து குளிகைகள் உள்ளன பப்புட்டு நீ இவர்களை கொல்ல முற்பட்டால் அவர்களை விழுங்கி மாயமாக மறைந்து விடுவார்கள் சாப்பிட்டு நாங்க ஓ போயிடுவோம் உலகத்தின் நாயகன் மாமா நான் இந்த யுகத்தின் கடவுள் இவர்கள் கலியுகத்தை சேர்ந்தவர்கள் கலியுகமாக இருந்தால் நானே கல்கி விதாரம் எடுத்து நானே இவர்கள் அழித்திருக்க கல்கி மத்திய எடுப்பேன் ஜூனியர் உடனே சாதி இதையும் பேசிய இருக்க மாட்டியா அப்படி என்றால் இவளை அழிப்பது எப்படி இவளை அழிப்பது எப்படி பெரிய ரப்பர் வாங்கிக்கா இவர்களை எப்படி அழித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் பாரதத்தையே தலைகீழாக மாற்றி எழுதிவிடுவார்கள் அதற்காக இவர்களை அழிச்ச ஆக வேண்டும் நினைச்சிக்கொடா குட் மார்னிங் இப்ப என்ன பண்ணுவ இவர்கள் அழைத்து ஒரே வழிதான் உள்ளது இவர்களும் உள்ள அந்த குளிக்கைகளை கவர்ந்துவிட்டால் அவர்களால் வெங்கி மாயமாக மறைய முடியாது பொறுக்காரணா அந்த குறிகைகளை நானே கவர் என்ன பண்றோயோ கருணா அந்த குறுகைகளை நானே கவர்ந்து விட்டு இப்போது நிதாரணமாக என தருமைதனை மானபங்கப்படுத்தி என்னைய உங்கள் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க போகின்றேன் ஐயோ கர்ணா கர்ணா கேட்டதை கொடுப்போனே கவச்ச குண்டலத்தோட பிறந்தவனே எங்க மேல அம்பு ஊற்றாதப்பா எங்களுக்கு உயிர் பச்சை கொடுப்பா ஆயிரம் கரங்கள் நீட்டி கர்ணே அண்ணேயோ வேற படமா வாங்க ஒழ கருணா தயங்காதே இப்போது அவர்களை விட்டுவிட்டால் அவர்களை பிடிக்கவே முடியாது பானத்தை விடுக்கறா உயிர் பிச்சை கேட்டு விட்டார்களே பரந்தாமா கேட்டவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா கருணா இவர்கள் கலியுகத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கிறேன் என்று கூறினாலே போதும் கர்ணன் என்று கூறி விடுவார்கள் மேலும் இவர்கள் கூறியுடன் நின்றால்தான் உன்னை பற்றி விரிவாக பேசுவதற்கு பானத்தை விடுக்கறனா மனம் சஞ்சலம் கொள்கின்றது கண்ணா வேறு வழியே இல்லை நான் எப்பொழுதோ யாருக்கோ செய்ய உபதேசத்தை உனக்கால் இன்றே செய்து விடுகிறேன் ஐயோ என்ன தருது இந்த அம்பு இப்படி தோர்த்தது நமக்கு பணம் கொடுத்தோம் கூட நம்ம எப்படி துரத்தில அப்பா ஏ இங்க இருக்க நீ எங்கே பாத்திரைய கண்டுபிடித்தார் லார்டு கிருஷ்ணா இல்ல உமாச்சி கர்ணனை தூண்டி விட்டான் சார் கர்ண பட்டாருன்னு ஒரு அம்பு விட்டா பாருங்க அவ்வளவுதான் கண்டபடி தொடுத்துருச்சு ஆனா நல்லபடியா எங்களுக்கு பயங்கரமான ஐடியா பிரம்மாசுரம் ஒரே ஐடியா தானே போகும் நாங்க உட்காந்துட்டோம் அதுக்கு ஒண்ணும் பண்ண தெரியல கடவுளே பாத்து ஒரு வழியா மாத்து மாத்திர கண்டுபிடிச்சா ரொம்ப ரெண்டு மாத்திரை சாப்பிட்டா போறோம் சொல்ல வந்தேன் அவ்வளவு மாத்திரை முழுகிட்டு இப்படி ஓடுறாங்களே இவங்க நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு போக போறது இல்ல என்ன சார் உங்க அப்பா மாத்திரி சாப்பிட்டா நாம என்னமோ நம்ம பிரியீடுக்கு திரும்பி வந்துரும் நீங்க அமெரிக்காவோ இங்கிலாண்டோ மாதிரி இருக்கு பாஸ்போர்ட் வேற இல்ல அட்லீஸ்ட் கேமரா இருந்த ஃபாரின்ல சினிமாவது எடுத்து உள்ளூர் வந்து கதை எழுதிக்கலாம் அங்க பாருங்களா எவ்ளோ மாதிரி எண்ணுங்க எனக்கு நூறு இருக்குதா என்ன தெரியாது நூறுக்கு மேல இருக்குது அதானே பாத்தேன் அது குறைச்சால நீங்க துட்டே தெரியும் ஐயோ அங்க பாருங்க சார் ஐயோ அமெரிக்கா நம்ம சீனா மேனேஜர் சீனா சீனா அமெரிக்காவா சீனாவா என்ன உழறீங்க இது மதராசி ஒரு பகுதி இதன் பெயர் பழைய மாம்பலம் மா என்னடாது ஒரு மாசம் நம்ம ஊர்ல இல்ல நமக்கு பயந்துக்கு ஊரையே மாத்திட்டாங்கல்ல ஒரு மாசமா எனக்கு தெரிஞ்ச முன்னூறு வருஷமா இப்படித்தாங்க இருக்கு வயசு இல்ல சார் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு நடக்குது ஆயிரத்தி இப்படி ஒரு அதிசயமா ஆயிரத்தி இது நாலாயிரத்தி வருஷம் பிப்ரவரி மாசம் முப்பத்தி ஏழாம் தேதி சுக்கரக்கிழமை சுக்கரா என்னப்பா இது அப்பா மாத்திரம் குடுத்தாரு இல்லையா வேலைக்கு ரெண்டு மூணு சாப்பிடுறாரு எக்கச்சக்கமா சாப்பிட்டு வச்சிருப்ப மூவாயிரம் வருஷம் தாண்டி வந்துட்டோம் அப்ப நீங்க ஆதிவாசிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஆதிவாசிகள் தான் என்ன சார் உங்க அப்பா மாத்திரம் ஒண்ணும் அப்படி அனுப்புன இப்படி அனுப்பு எவ்வளவு பெரிய கொசு பாருங்க ஆமா இதை மாத்திரம் எங்களால அழிக்கவே முடியும் அப்ப இது பழைய மாமலம் தாங்க நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க ஸ்டோரி ரைட்டர் கரெக்ட் அவர் தர்மராஜ் பிலிம் ப்ரொடியூசர் என்ன என்ன என்னோட காரணம் அப்பா அம்மா எல்லாம் திருமணம் ஆகுதுங்க அப்பா இப்ப தான் புரிஞ்ச வார்த்தை ஒன்னு ஒன்னு பேசிருக்காரு ஆட்டோமொபைல் தான் வெஸ்பாவா லேபரட்டா இல்லீங்க இது ஹியூமன் பாடி ஸ்பேர் பார்ட்ஸ்ங்க எனது மனுஷ உடம்புக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் என்னங்க புதுசா இருக்கு புதுசா இல்லீங்க இது இருநூத்தம்பது வருஷமா இருக்கு இப்ப உங்களுக்கே ஜனதோஷம் வந்துச்சுன்னு வச்சுங்க நேரம் எங்க நீங்க சிந்தி விடுவீங்களா இல்ல உங்க மூக்க எடுத்துருவோம் எடுத்து வேற மூக்க பிக்ஸ் பண்ணிருவோம் நீங்க ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ளி வச்சிருவோம் அது வரைக்கும் நீங்க தரவமே தூங்கலாம் எல்லாத்தையும் அதுக்கு முடியாதுங்க சார் நாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்துக்கு சேர்ந்தவங்க சார் எங்களை எப்படியாவது எங்க பிரியா திருப்பி அனுப்பிச்சிருங்க ஒரு நிமிஷம் TSA 239 calling Base One input please report the sector number 5.. Over over. Over you can give me more words <laughs> problem sir. You know, I can give a few more words up on me. Amy. You are easy to bring them to me. Hey you have to ask the governmentуки to check the queen's letter. I should so all that you give my name and read in 1989! Metalled couple. With squeezed something. கம்ப்யூட்டர் கேப் டிரைவர்ஸ் கொண்டு பாருங்க மீட்டருக்கு மேல நூறு ரூபா இது மாத்திரம் மாறதே மாறாதே ஐயோ டூஇன் ஒன்னு